ஹதீஸ் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் பள்ளிவாசலுக்கு ஒருவர் காலையிலோ மாலையிலோ சென்றால் அவர் காலையிலும் மாலையிலும் செல்லும் போதெல்லாம் சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தயார் செய்கின்றார் இதை அபூஹு ரெய்ரார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்